முப்பத்தி அருகே அழுது பயப்படு நீ பொறுமையாக இரு என்று கூறினார்கள் அதற்கு அப்பின் என்னை விட்டும் நீர் செல்வராக எனது சோதனை போல் நீ சோதிக்கப்படவில்லை அதை நீர் அறிய மாட்டீர் என்று கூறினால் பிறகு இவர்கள் நபிசல்லி வசல்லம் அவர்கள் என்று அப்பெண்ணிடம் கூறப்பட்டது அவர்களின் வீட்டு வாசலுக்கு வந்தாள் அந்த இடத்தில் காவலாளி அவரும் இல்லை நான் உங்களை என்று கூறினாள் நபி அவர்கள் பொறுமை என்பது கஷ்டத்தின் ஆரம்பத்திலேயே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஒன்பது இரண்டு ஆறு